ிாத்தயத்திரேத்யானயக்குயே நேதவிதோ வதந்தி விஷந்தோ வீத்தரா பிரவியே பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பிரயாண கால ஸ்மரணத்துக்கான தயாரிப்பு கிரமமுக்தி சாதனமாக உபதேசங்களை பண்றார் ஒருத்தருக்கு வேதாந்த தத்துவம் குறிப்பாக அத்வைத சித்தாந்தம் அகம் பிரம்மாஸ்மி நானே பரபிரம்மமாக இருக்கிறேன் இவையெல்லாம் பரபிரம்மம் பரபிரம்மத்துக்கு அந்நியமாக ஜீவனோ ஈஸ்வரனோ ஜெகத்தோ இல்லை மெய்ப்பொருளுக்கு அந்நியமாக இறைவன் உயிர்கள் உலகங்கள் இன்பத் துன்பங்கள் என்பது இல்லவே இல்லை அப்படிங்கிறதான் பரமார்த்த தத்துவம் இது அத்வைத சித்தாந்தம் ஆனால் தன்னுணர்வு மேலோங்கி இருக்கிறவர்களுக்கு மந்த மத்தியம அதிகாரிகளுக்கு இந்த உண்மையை விளங்கிக்கிறது ரொம்ப கடினம் என்று தெரிந்து சாஸ்திரத்தில் கிரமமுக்தி சாதனமாக இந்த உபதேசங்களை பகவான் பண்ணுறார் வேதங்களில் தத்துவம் பரமார்த்த தத்துவம் அத்வைத தத்துவம் புரியலேன்னு சொன்னால் இந்த உபாசனை குறிப்பாக விஸ்வரூப உபாசனையை பண்ணி ஓங்காரத்தின் மூலமாக யோகசக்தியோட சரீரத்திலிருந்து ஜீவனை பிரித்து கொண்டு பிரம்மலோகம் சென்று அங்க ஞானோபதேசம் பெற்று அங்க மோட்சம் அடைகிறத பற்றி தான் இந்த பகுதியில் படித்து கொண்டிருக்கோம் இந்த ஸ்லோகத்தில் பகவான் ஒரு பிரதிஜை பண்ணுறார் ஏற்கனவே சொன்ன விஷயங்களோடு சேர்த்து இதை புரிஞ்சுக்கணும் ஏன்னா இது இங்கே பகவான் உபதேசம் ஒரு ரொம்ப தயாரிப்போடு பேசுகிற உபன்யாசம் இல்லை இது கொஞ்சம் விட்டு போயிடுதுன்னா அதை சேர்த்துக்கிறார் பகவான் இங்கே ஒரு பிரதிஜை பண்ணுறார் தத்து பதம் தே சங்கிரஹேண பிரபக்ஷியே அந்த நிலையை அந்த சப்தத்தை சப்தத்தினால் அடையப்படும் அந்த நிலையை இந்த இடத்துல பதம்னு சொன்னால் ஓங்காரம் ஓங்காரத்தினால் அடையப்படுகின்ற கிரமமுக்தி நிலையை சங்கிரஹேண சுருக்கமாக பிரபக்ஷியே உபதேசிக்கப் போகிறேன் வக்ஷேன்னு சொன்னால் சொல்லப் போகிறேன்னு அர்த்தம் பிரவக்ஷேன்னா நன்றாக சொல்லி கொடுக்கப் போகிறேன் தேன்னா உனக்கு தத்துனா அந்த பதம் பதத்தை உனக்கு சுருக்கமாக சொல்லப் போகிறேன் ஓங்காரம்னு அர்த்தம் பண்ணிக்கணும் ஓங்காரத்தினால் அடையப்படுகின்ற பலன் இரண்ய கர்ப்பலோகப் பிராப்தி அது மாத்திரமில்லை ஓங்காரத்தினால் குறிக்கப்படுகிற மெய்ப்பொருள் அதை இருபதாவது ஸ்லோகத்தில் சொல்ல போகிறார் ஆனாலும் இந்த இடத்துல பிரதிஜை பண்ணுறார் இதுக்கு பிறகு சில ஸ்லோகங்கள் எல்லாம் சொல்கிறார் நாம் இதெல்லாம் படித்து முடித்ததுக்கு பிறகு இதெல்லாம் நம்ம ரீ பண்ணி இந்த பக்கம் இருக்கிற ஸ்லோகத்திலாம் ஒழுங்குபடுத்தி பார்த்தோம்னா அற்புதமான ஒரு சாதனை நமக்கு நன்றாக விளங்கும் நான் அதை பிறகு சொல்கிறேன் இங்கே அந்த அடையக்கூடிய பதத்தை புகழ்ந்து பேசுகிறார் பகவான் வேத விதா அக்ஷரம் வதந்தி வேதவிதான வேதமறிந்தவர்கள் பெரியோர்கள் எத்து அக்ஷரம் எத்துனா எதனை அக்ஷரம் அழியாத பொருள் என்று இது வதந்தி இங்கு சப்ளை பண்ணிக்கணும் வேதவிதா எத்து அக்ஷரம் வதந்தி பெரியோர்கள் எதனை அழியாத பொருள் ந கஷரதி இஷரம் அழியாததுன்னு அர்த்தம் அல்லது எல்லாவற்றையும் வியாபித்திருக்கிறதோ அஸ்னு தேவா சர்வம் அப்படின்னு சொல்லுவார்கள் அதாவது சர்வ வியாபகம் எது எங்கும் நீக்கமறை நிறைந்திருக்கிறதோ எது அழியாதது என்று சொல்லுகிறார்களோ அது மாத்திரமில்லை எதையஹா வீத்த ராகா எதையஹா ராகாகன்னா பற்று வீத்த ராகன்னா என்ர்த்தம் பற்றற்றவர்கள் ஆசையை விட்டவர்கள் உலக ஆசையை பற்றை விட்டவர்கள் எத்தையாக எத்தையாகனா முயற்சி பண்ணுகிறவர்கள் அதாவது உயர்ந்த பேரின்பத்தை உணர வேண்டும் என்பதற்காக சிறிய தாழ்ந்த சிறு இன்பத்திலே அதில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை உணர்ந்து அதை விட்டவர்கள் எது விசந்தி எதனில் நுழைகின்றார்களோ சொல்லலாம் நுழைறதுன்னா என்ன எந்த பேருண்மையை உணர்ந்து கொள்கிறார்களோ பற்றற்ற முயற்சியாளர்கள் அதாவது உலக வாழ்க்கையில் பற்ற விட்டுட்டு அந்த மெய்ப்பொருளை உணர வேண்டுங்கிறதுக்கான சாதனைகளை எல்லாம் பண்ணி எந்த ஒரு உண்மையை உணர்ந்து கொள்கிறார்களோ எது இச்சந்த பிரம்மச்சரியம் சரந்தி எதனை விரும்பி எதனை விரும்பின எந்த மெய்ப்பொருளை அறிய வேண்டி அறிய ஆசைப்பட்டு பிரம்மச்சரியம் சரந்தி பிரம்மச்சரியம்னா குருகுல வாசம் குருகுலத்தில் இருந்து குருகுலத்தில் சொல்லப்பட்டிருக்கிற நியமங்களை எல்லாம் கடைப்பிடித்து ஆசிரியர்களிட்ட இருந்து தவ வாழ்க்கையை மேற்கொள்கிறார்கள் எந்த ஒரு மெய்ப்பொருளை அறிய விரும்பி ஆசிரியரிடம் இருந்து தவ வாழ்க்கை வாழ்ந்து உண்மையை அறிய சாதாரணமாக பிரம்மச்சரியம்னு சொன்னால் நமக்கு தெரியும் பாலுணர்ச்சியை வெற்றி கொள்வது இந்த இடத்துல அதுவும் சேர்ந்து தான் ஆனால் இருந்து சாஸ்திரங்களை எல்லாம் படித்து அதன் மூலம் உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக பிரம்மச்சரிய வாழ்க்கையை மேற்கொள்கிறார்கள் அந்த நிலையை அந்த ஓங்காரத்தினுடைய யதார்த்த ஸ்வரூபத்தை உனக்கு சுருக்கமாக சொல்லப்போகிறேன் அப்படின்னு இங்கே பிரதிஜை பண்ணியிருக்கார் இதை தொடர்ந்து அடுத்த ஸ்லோகங்கள் எல்லாம் சொல்ல அடுத்த ஸ்லோகம் பன்னெண்டு பதிமூணேத்து படிக்கணும் நாளைக்கு படிக்கிறதுக்கு பகவான் பிரார்த்தனை பண்ணுவோம் அக்ஷரம் விசந்தி வீதர்த்தோரிய